அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே இன்னாரை நீங்கள் பதவியில் அமர்த்தியது போல் என்னை நீங்கள் அமர்த்த என்று கேட்டார் அப்பொழுது நீங்கள் எனக்கு பின் உரிமை மீறலை சந்திப்பீர்கள் ஹவுசு தடாகம் அருகே என்னை நீங்கள் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள் என நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு முஸ்லிம் ஒன்று எட்டு